வணக்கம் நற்றினியின் நித்தம் பொறுமுத்து வழங்குபவர் அறிமழம் சே ஞானப்பிரியன் சிறுநீரக நோய் இதை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் உடல்ல கழிவு தொழிற்சாலை அப்படின்னு சொல்றது சிறுநீரகம் இந்த சிறுநீரகம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் அதுல ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா உடம்பு முழுக்கவே பிரச்சனையாயிரும் அது பொதுவா யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை வரும் அப்படின்னா இந்த கட்டுப்படாத நீரிழிவு நோய் கட்டுப்பாட்டில் இல்லாத ரத்தம் அழுத்தம் இந்த புகை பிடிக்கிறது மது அருந்து சிறுநீரக தொற்று சிறுநீரக கற்கள் உடல் பருமனம் இருக்கிறது காச நோய் வலி மாத்திரைகளை அதிகமா சாப்பிடறது உணவு நச்சுக்கள் அப்புறம் புரோஸ்டேட் வீக்கம் புற்றுநோய் இந்த மாதிரி எல்லாம் உள்ளவங்களுக்கு சிறுநீரகம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த பாதிப்புகளை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டம்னா கண்டுபிடிச்சு அதுக்கு சிகிச்சை எடுத்துட்டோம்னா சரி பண்ணிடலாம் அப்படி இல்லாம விட்டுட்டான் அந்த சிறுநீரகம் எந்த வேலையும் செய்ய முடியாம செயல் இழந்து போயிடும் அதனால ஆரம்பத்திலேயே இதற்கான சிகிச்சைகளை எடுத்துக்கணும் எப்படி எடுத்துக்கிறது அதுக்கு என்ன நமக்கு அறிகுறிகள் தெரியும் அப்படின்னு பார்த்தா சிறுநீர் பிரிகிறது குறையும் பசி குறைஞ்சிரும் வாந்தி வரும் தூக்கம் ரொம்பவே குறைஞ்சிரும் கடுமையான சோர்வு ஏற்படும் உடல்ல வந்து அரிப்பு அங்கெங்கே உருவாகும் முகம் மற்றும் கை காலிலாம் வீக்கம் அங்கெங்கே தோன்றும் மூச்சு இழைப்பு ஏற்படும் இந்த மாதிரி எல்லாம் அறிகுறி இருந்துச்சுன்னா ஏதோ பாதிப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கான சிகிச்சையை உடனடியாக ஆரம்பிக்கணும் சிறுநீரக பாதிப்புல இரண்டு வகை இருக்குது ஒன்னு உடனடி பாதிப்பு இன்னொன்னு நாட்பட்ட பாதிப்பு சரி பிரச்சனை வந்துருச்சு இந்த மாதிரி பிரச்சனை வந்தா சிறுநீரங்க பிரச்சனை வந்தா அதுக்கு என்னென்ன சோதனைகள்லாம் செய்யறது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா யூரியா யூரியா அதுக்கு ரத்தூரிய அளவுரன் அளவுரிய அளவுர் பில்ட்ரேஷன் ரேட் அடுத்து சோடியம் பொட்டாசியம் கால்சியம் இந்த அளவுகள் அப்புறம் வயிற்றுல அல்ட்ராசவுட் ஸ்கேன் ஐவிபி பரிசோதனை சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்புறம் சிறுநீர்ல மைக்ரோ அல்பமின் இல்லைன்னா அல்பமின் பரிசோதனை சிறுநீர்ல இருபத்தி நான்கு மணி நேர புரத அளவு பரிசோதனை பிரச்சனை எந்த அளவுல இருக்கு அதுக்கு எந்த மாதிரி சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தெரியும் சரி பரிசோதனை முடிவுல இருக்கக்கூடிய அளவுகளை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் இரத்த யூரியா அளவு இருபதுல இருந்து நாற்பது மில்லிகிராம் அளவும் பல மடங்கு அதிகம் இருந்தாலும் அது உடனடி சிறுநீரக பாதிப்பை குறிக்கும் நிமிஷத்துக்கு அறுபது மில்லி குறைவாக மூணு மாதங்களுக்கு மேல நீடிச்சதுனா அது நாட்பட்ட சிறுநீரக பாதிப்பை குறிக்கிது அளவு நிமிஷத்துக்கு பதினஞ்சு மில்லி லிட்டருக்கு குறைவா இருந்ததுன்னா சிறுநீரகம் முழுமையா செயலிழந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் சாதாரணமா சிறுநீர்ல அல்புமின் புரதம் வெளியேறது கிடையாது சிறுநீரக பாதிப்புல ஆரம்ப கட்டத்துல நுண் புரதம் வெளியேறும் அதுக்கப்புறம் வெண்புரதம் வெளியேறும் சிறுநீர்ல இருபத்தி நான்கு மணி நேர புரத அளவு பரிசோதனையில முன்னூறு மில்லிகிராமுக்கு அதிகமா புரதம் இருந்தாலும் சிறுநீர்ல புரதம் அல்லது அல்முமீனுக்கும் கிரியேட்டினுக்கும் விகிதாச்சாரம் பாதிக்கப்பட்டிருக்கும் தெரிஞ்சுக்கணும் இப்ப வயிற்ற ஸ்கேன் செய்து பார்த்தா சிறுநீரகத்தின் அளவு வீக்கம் சிறுநீரக கல் பாஸ்டேட் வீக்கம் சிறுநீர் பயில் கட்டி சிறுநீர் பாதை அடைப்பு இது மாதிரி விவரங்கள்லாம் தெரிய வரும் இதுவரை சொன்ன எல்லா பரிசோதனைகளையும் எந்த நேரத்திலையும் செய்யலாம் சரி யாரெல்லாம் பரிசோதனை அவசியம் செஞ்சுக்கணும் அப்படின்னா நீரிழிவு நோயாளிகள் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் அப்புறம் பரம்பரையா சிறுநீரக பிரச்சனை உள்ள குடும்பத்தை சேர்ந்தவங்க சிறுநீரகத்துல கல் இருக்கிறவங்க சிறுநீர்ல இரத்தம் கலந்து வரும் பிரச்சனை உள்ளவங்க சிறுநீர் கழிப்பதில் சிக்கல் இருப்பவர்கள் அப்புறம் அடிக்கடி சிறுநீரக தொற்று ஏற்படுறவங்க இது மாதிரி உள்ளவங்க எல்லாம் உடனடிய இந்த பரிசோதனைகள் செஞ்சு என்ன நிலைமையில இருக்குது நம்ம சிறுநீரகம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா உடனடியாக நம்ம குடும்ப மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சையை நம்ம தரமாக எடுத்துக்கிட்டோம்னா மேலும் சிறுநீரகம் பாதிக்கப்படாமல் நம்மளை நாமளே காப்பாற்றிக்கலாம் இப்படித்தான் ஒரு ஆஸ்பத்திரியில ஒரு டாக்டர் ஒருத்தர் ஒரு பேஷண்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நான் பத்து மணிக்கு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் டைம் குறிச்சிருக்கிறாங்க ஆனால் அவர் வர்றது லேட் ஆயிடுச்சு டிராபிக்ல மாட்டிக்கிட்டாரு டாக்டர் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நர்ஸுக்கிட்ட கேட்டார் என்னம்மா அந்த பேஷண்ட் வருவாரோ இல்லைன்னா அடுத்த கேஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை சார் இப்போ தான் ஃபோன் பண்ணார் அவர் வந்துடுவாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரி வந்தாருன்னா உடனடியை ஒப்புப்பிடமான்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கிறாரு அப்போ இங்கே இருந்த ஒருத்தர் வந்து அந்த நர்ஸுக்கிட்ட சிஸ்டர் களிய பெருமாள் அப்படிங்கிறார் ஆ வாங்க வாங்க உங்களுக்காக வாங்க வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த நர்ஸு கூட்டிக் கொண்டு போய் ஒரு ஒரு ரூமில் உக்காருங்க அப்படின்ட்டுருக்குறாங்க அவர் உட்காந்துருக்குறாரு அப்புறம் மீதான கழிச்சு டாக்டர் உள்ளே வந்தவர் என்ன உட்காந்துருக்கிறீங்க படுங்க அப்படின்னு சொல்லி அவரை படுக்கை கழிச்சு அவருக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக போகிறாங்க அப்போ அவர் வந்து இன்ஜெக்ஷனை பார்த்தோன்னா பயப்படுறாரு ஐயோ எனக்கு எதுக்கு இன்ஜெக்ஷன் வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறார் அப்போ டாக்டர் சொல்கிறார் என்ன இன்ஜெக்ஷன் போடாமல் எப்படி உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது இன்ஜெக்ஷன் போட்டால் தானே ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறார் எதுக்கு எனக்கு எதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறீ அப்படின்னு அவர் கேட்குறாரு என்னங்க உங்களுக்கே சிறுநீரகத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது கல் இருக்க ஆப்ரேஷன் பண்ண உங்களுக்கு டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நீங்கள் என்ன பிடி எல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு டாக்டருக்கு போக அவருக்கு ஒன்றும் புரியலை என்னங்க சொல்கிறியே எனக்கு எதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறியே எனக்கு ஒன்றும் இல்லையே சொல்றீனா கல்லில்லை அப்படிங்கிறார் அப்போ அவர் கேட்குறாரு ஏன் அப்படிலாம் பயப்படறியே நீங்கள் பயப்படாதீங்க ஊசியை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது உங்களுக்கு இப்போவே ஆரோக்கிய சிகிச்சை நல்ல சீக்கிரமாக குணமாகும் இன்னொன்று நீங்கள் எலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஏன்னு அப்படின்னு சொல்லி டாக்டர் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு அவருக்கு வந்தவருக்கு ஒன்றும் புரியலை எதுக்கு என்னை இப்போ படுக்க வச்சிருக்கேன் எதுக்கு ஆப்ரேஷன் பண்ண போறியும் என்ன விஷயம் அப்படின்னோடனே இப்ப எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருக்கே அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கிறாரு எனக்கு வந்து அந்த களிய பெருமாள்ங்கிறது என் ஃப்ரெண்டு அவருக்கு இன்னைக்கு ஆப்ரேஷன் நாங்கள் அதையும் பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் அப்படின்னா அவர் உங்க பேர் என்ன அப்படின்னு டாக்டர் கேட்கிறாரு என் பேரு சோம சொத்துறாங்க அப்படின்னாரு அந்த திரும்பி பார்த்தா ஏமா வந்திருக்கிறவர் பேரை கூட கேட்காம கூட்டிக் கொண்டாங்க உள்ள படுக்க வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார் இல்லைங்க டாக்டர் இவர் தான் வந்த உடனே களியபெருமாள் அப்படின்னாரு அதனால் நான் இவர் தான் களியபெருமாள் நினச்சிட்டேன் சொல்லி நர்ஸு சொன்னாங்களாம் அப்புறம் வெளியில் பார்த்தா உண்மையான களியபெருமாள் உட்காந்துருக்கு அப்புறம் சோகம் சுதந்திரத்தை வெளியில் அனுப்பிச்சிட்டு உள்ள கூப்பிட்டு அவருக்கு வேண்டிய சிகிச்சை பண்ணாங்களாம் அதனால ஆஸ்பத்திரிகளுக்கு போனோம்னா நம்மளும் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது நன்றி வணக்கம்